இதுக்கு மேல அவன் கேட்க இந்த ஈக்னம் வச்சுட்டு சச்சப்தாரத்தன் பிரதானம் இல்லைன்னு என்ன சொல்ல முடியும் என்ன கவுனமாக கூட இருக்கலாமே சில சமயத்துல ஈக்ஷணம் இருக்கு இதை கவுனமாக கூட பிரயோகம் பண்றது உண்டாம் எப்படின்னு சொன்னா இந்த கூலம் விபத்து சதி அப்படின்னு இந்த நதி கரை இருக்கு பிறந்து ஓடுறது வெள்ளம் வெள்ளம் ஓடுறது கரையெல்லாம் மணல்ல தானே இருக்கும் சித்த நேரத்துக்கு அப்படிங்கறத அந்த நிலைமைய பார்த்து தெரிஞ்சு இவன் எப்படி பிரயோகம் பண்றாங்கன்னா இந்த நேரம் இவன் போல இருக்கு அதாவது இதை விழப்பாக்குறதுங்க அது ஆனா விழப்பாக்குறதுன்னு சொல்றானே இது கவுன பிரயோகம் இல்லையா அதே மாதிரி இந்த பிரதானம் கூட ஜெகத்தை சிருஷ்டி பண்ண பார்க்கறது பிரதானம்தான் ஜெகத்தை ஜெகத் ரூபமாக பரிணமிக்கிறது அப்படி இருக்கும்போது தயதத்தை சுருத்தி சொல்லியிருக்கேன்னு கேட்டா அது சிருஷ்டிய சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்ததுன்னு கவுனமாக பிரயோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாமே இந்த ஈக்ஷணத்தை கவுனம்னு வச்சு வந்து வச்சுட்டோம்னா நீங்க சொல்ல சித்தாந்தம் அடிபிட்டு போச்சு இந்த சட்சுக்கு பிரதானே அர்த்தம் சொல்லி விடலாம் அது பல சௌகரியங்கள் இருக்கு பிரதானத்த ஜகத்காரணம்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு அவங்க வரான் பார்ப்போம் அத்தாகா எதுக்கம் ந அச்சேதனம் பிரதானம் ஜகத்காரணம் ஈஷிதிருவசிரவணாதி தன்யதாப்தியுபத்தியதே நீ சொன்ன ஈக்னம் இருக்கே அதுக்கு வேற ஒன்றுதான் நான் வழி சொல்கிறேன் பிரதானத்திலையும் இந்த ஈக்கணம் வரும்படியாக அதை மாற்றி காமிக்கிறேன் அச்சேதனே பி சேத்தனவத் உபச்சாரத சில சமயத்தில் அச்சேதனத்தில் கூட சேத்தனம் மாதிரி நம்ம வியவஹாரம் பண்ணுறது உண்டு எதா பிரத்தியசன்னப்பதூல ஆலட்சிய கூலம் பிபதிஷதி அச்சேதனே கூலேதாரசனத்தான் சித்தநேரத்து அது விழப்புறது அப்படி இருக்கும்போது அந்த கூலத்தை இது விழப்பாக்கிறதுனு சொல்லுவோம் தவது அச்சேதனே பிரதானே பிரத்தியசன்னசர் சேதாவத் உபசாரம் பவிஷியதி ததை கதா இது இந்த வாக்கியத்துல உபசாரா கௌனமாக அந்த பிரதானம் எல்லாத்தையும் பார்த்ததுன்னு சொல்லியிருக்கலாமே அப்போ கேள்வி வரும் கௌன பிரயோகம்னு சொன்னால் அப்படி பண்றது கெளனமாக ஒரு பிரயோகம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஒரு பையனை பார்த்து இவன் சிம்மம் சிம்மம் நம்ம பிரயோகம் பண்றதா இருந்தால் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தை காமிக்கணும் சிம்மத்திலே இவனுக்கும் உள்ள ஒரு சாதிரசியத்தை காமிக்கணும் சிம்ஹஸ் அதுலயும் ஒரு விசேஷம் சிம்ஹ சதிருஷான்னு சொன்னா அதுக்கு புரியாதான் சிம்மே இவன் அப்படின்னு சொன்னாதான் இவன் சிம்மோன்னு சொல்றது சொன்னா எப்படி ஒரு விசேஷம் தெரிகிறதோ சிம்மம் போல இவன் சொன்னா அந்த மாதிரி தெரியறது இல்லையா அது ஒரு இது இருக்கு அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணத்தை விசேஷமாக தெரிவிக்கிறதுக்காக சிம்மம்னு கௌனப்பிரயோகம் பண்றது வழக்கம் அப்படி இருக்கும்போது இந்த ஜடமான பிரதானத்தை ஒரு சேதனம் மாதிரி கவுனமாக விவகாரம் பண்ணுறான்னு சொன்ன எந்த விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்காக இப்படி விவகாரம் பண்ணுறாரு அது காரணம் சொல்லணும் இல்லையா என்ன குணம் இங்கே அப்படி விட்டு இந்த சேத்தனம் சேத்தனம் மாதிரி அச்சேதனத்தை விவகாரம் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் என்ன அதுக்கு இப்போ பதில் சொல்ற எதா லோகே கஷ்டித் சேத்தனா रथेन ஸ்ப்பித்த அபராமரே அனத்திரம் தயமேந்த பிரவா தானே மகதாக்கே நியமேனப்பேத்தன காரம்பரி நாரோமோச்சுக்கோம் அவன் முன்னாடி ஒரு சங்கல்பா நல்ல பண்ணணும்னோஜன பண்ணணும் போஜனத்தை முடிச்சுட்டு அபராணத்தில் அதாவது மத்தியானத்துக்கு மேலே ஒரு ரதத்தில் ஏறிட்டு நான் கிராமத்துக்கு வரட்டு போகணும் அப்படின்னு முதல்லையே ஒரு பிளான் போட்டுக்கிறான் அவன் எப்படி நினச்சானோ அதே மாதிரி செஞ்சு முடிக்கான் அந்த காரத்தில் போ ஸ்நானம் பண்ணுறான் போஜனம் பண்ணுறான் அப்புறம் ரத்தம் ஊ ஊருக்கு போய்ச்சிடுறான் அப்படியே எப்படி அவன் நினைச்சானோ அதே மாதிரி பண்ணுறான் அதாவது இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் இந்த கிரமம் காரியம் பல காரியங்கள் செய்யணும்னு அவன் நினச்சிருக்கான் அந்த பல காரியங்கள்ல ஒரு கிரமம் இருக்கு அதை மாத்துறது இல்லை மூணு காரியம் செய்யணும் சரிக்கேன் எதை முன்னாடி பண்ண என்ன அப்படிங்கறது இல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் தான் போச்சனம் போஜன பண்ணிட்டு அப்புறம் ஸ்நானம் பண்ணிப்போமே அப்படிங்கிறது இல்லை அவரு கிரமம் இருக்கு இல்லையா ஸ்நாத்வா புக்துவா ரசேன கவிசியாமே அந்த போற ரசத்துல ஏனால போகணும்னு நினைச்சா அதே மாதிரிதான் போறோம் வேற விதமா போகிறது இல்லை அதாவது ஒரு நீதமான பிரவருத்தி லோகத்துல புருஷனுக்கு இருக்கு இதே மாதிரி பிரதானக்கும் எப்படி தெரியுமாங்கறதும் ஜெகத்தை உற்பத்தி பண்ற திடீர்னு மகத்து வந்தது மகத்திலேந்து அகங்காரம் அகங்காரத்துல இருந்து அது இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்காரா அதுக்கப்புறம் இந்த பதினாறு இந்த கிரமத்துல அது வந்திருக்கு ஆரம்பத்திலேயே என்னுடைய காரியம் தானே ஹடமாவே நான் முதல்ல ஆயிடுறேன் பண்ணலையா அப்ப என்னாச்சு பிரதானிலேருந்து இந்த ஜெகத்து சிருஷ்டி வரத்துக்கு இந்த சிருஷ்டியானது உண்டாகிறதுக்கு ஒரு கிரமம் இருக்கு கிரமமாகத்தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதே தவிர திடீர்னு ஒரு ஒரு விவஸ்தை இல்லாமல் திடீர்னு எது வேணாலும் உண்டாகிறதுங்கிறது இல்லை எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு எப்ப பிரதானத்தில் சத்வரகஸ்தமூடமாக இருக்கிறதுனால அது எந்த காரியத்தை வேணாலும் உண்டு பண்ண முடியும் அந்த சக்தி இருக்கு இருந்தாலும் அது அப்படி பண்ணுறது அது ஒரு கிரமமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்றது இருக்கு இல்லையா இந்த கிரமத்தை சொல்லு சொல்லணும் ஜகத்துக்கு காரணம் சொன்னால் வெறுன காரணம் சொன்ன மாதிரி இல்லை எப்படி ஒரு சேதனம் சங்கல்புரஸ்தரமாக கிரமமாக காரியங்களை செய்யறானோ எப்படி வேணாலும் காரியம் சக்தி இருக்கிறச்சியும் ஒரு கிரமமாக சங்கல்பிக்க செய்யறானோ அதே மாதிரி இந்த பிரதானம் கிரமமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்றது விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக உபச்சாரம் சேதனம் மாதிரி அதுவும் பார்த்தது இந்த மாதிரி பண்ணலாமே என்ன பார்த்தது அப்படின்னு ஒவ்வொரு வரிசையாக சொல்லிடுவாரா அப்படி சொல்லலாமே தஸ்மாத் சேதனவத்து உபச்சரியதே அப்போ கேட்டா எல்லாம் உபச்சாரம்னா சொல்றது கரெக்டு நீங்க சொல்றதுலாம் நல்லா இருக்கு இருந்தாலும் சத்சம் தான் பிரம்மம்னு நீங்க எடுத்துட்டே இல்லைனா ஐக்ஷனுங்கிறது கௌனம் முக்கியமாகவே இருக்கணும் முக்கிய முக்கியார்த்தமே ஈக்ஷணத்துக்கு பிரதானம்னு எடுத்துட்டா கௌனம்னு நீங்கள் சொல்றது கௌனம் முக்கியம்ல எது தேவையில்ல முக்கியத்தை தானே எடுத்துக்கணும் முக்கியத்தை விட்டுட்டு நீங்க கௌனத்துக்கு போறீங்களே அதுவே வெய்ய தப்பா இருக்க என்ன காரணம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா தான் கவுனார்த்தத்துக்கு போகணும் அப்படி நியாயம் இருக்கே நீங்க முக்கியார்த்தத்தை விட்டுட்டு கௌனார்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன கௌனார்த்தத்தை எடுத்துட்டு அதுக்குங்கா போல அந்த சத்யப்தார்த்தத்தை மாத்தி பிரதானம் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அது சொல்ற கஸ்மாத் புனஹ காரணம் விய முடிக்கல்பியமானுட் ஔபாரித்திருக்காங்க தேஜ ஐ ஆபீக்ஷந்தேதா அப்பேஜசோத்தனவாரி எனக்கு உறுமுட்டூய் எச் தத்தாதிர கவுதமங்க தெரியன்னு எனக்கு ஒரு ஞானம் பண்டிதாருடைய லிஸ்ட் இருக்கு இதே உதாரணமா வந்துருக்காரு பண்டிதாருடைய லிஸ்டில் தேவதத்தன் ஒரு பேர் இருக்கு அவரை பத்தி நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோம் இந்த தேவதத்தன் பண்டிதரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அந்த லிஸ்ட்ல இருக்காரு பண்டிதரா தான் இருந்தாங்கண்ணா அப்படி நமக்கு தெரியாத பயந்தம் இல்லையா தெரிஞ்சு வேற விஷயம் நமக்கு இப்போதிக்கு முன்னாடி பின்னாடி யார் இருக்காங்கிறத பார்த்து எந்த கிரமத்தில் வந்திருக்கு அதாலாம் எப்படி அவள் கூட சேர்த்து சொல்லியிருக்கு அதனால இவரும் அவள் அதே மாதிரி தான் இருந்தாகணும் படித்தராக இருந்தாகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இங்கே பாருங்க இந்த ஐக்கதான்னு மூணு வாட்டி வந்திருக்கு சந்தூரம் முதல்ல ததைக்ஷதா அதுக்கடுத்தது தேஜத்தை சிருஷ்டி பண்ணினதுக்கப்புறம் தத் தேஜ ஐக்ஷா தேஜஸே பார்த்ததுங்கிறது என்ன பார்த்ததுன்னா நான் வந்து ஜலத்தை சிருஷ்டி பண்ணணும்னு அது பார்த்துதான் அதுக்கப்புறம் த ஆபக ஐக்ஷந்தா பிருத்திவியை சிருஷ்டி பண்ணணும்னா ஜலம் தே பார்த்ததுன்னு சொல்லணும் இது பார்க்க தேஜஸ்துங்கிறது ஜடம் ஜலம் அது ஒரு ஜடம் பஞ்சமகாபூதத்தில் சேர்ந்தது இதெல்லாம் பார்த்தது பார்த்ததுன்னு சொன்னால் இந்த பார்த்ததுங்கிற ஐக்கியதங்கிற பக்கத்தை நீங்கள் என்னமா முக்கியார்த்தமாக சொல்ல முடியாது இல்லையா ஜடம் எப்படி பார்க்க முடியும் அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லி ஆகணும் கவனம் அப்படின்னு இது கௌனமாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஐக்கிற ஐக்கியங்கிற பதத்துக்கும் கெளனமாகவே ஈக்ஷனம் சொல்லலாமே இது நியாயமாக தானே இருக்கு அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு ஈக்ஷணம் கௌனமாக இருக்கிறதுனால அதோடு சேர்ந்து படித்த இந்த முதல் ஈக்ஷணமும் கெளனமாக இருக்கிறது நியாயம் வந்து நான் முக்கிய அரச தியாகம் வேண்டிய காரணம் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கலாம் தஸ்மாத் சத்கத்திற்கு ஈக்ஷணம் ம்ாயனாாய சப்தம் அது அடிபட்டு போச்சு அப்படியா அதுக்கு நான் வேற பதில் சொல்லுறீங்கன்னா அடுத்த சூத்திரம் அதுக்காக கௌனாத்ம சப்தா சூத்திரத்தை அவதாரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான காரியம் தான் பல சூத்திரங்கள் இருக்கு ஒரு சூத்திரத்துக்கு இன்னொரு சூத்திரம் வந்தது ஏன் வந்தது அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா முதல் சூத்திரத்தினால நினைச்சது முடியல அப்படிங்கிறதுக்கு முதல் சூத்திரமே வேண்டாமே அப்படிங்கிறது உங்களால இந்த இரண்டாவது சூத்திரத்தை கொண்டுதான் சித்தாந்தத்தை சாதிக்க முடியுதுன்னு சொன்னால் முதல் சூத்திரத்தை விட்டுக்கொள்ளலாமே தேவையில்லையே லகுவா சொல்றதுக்கு இந்த இரண்டாவது சூத்திரத்தையே நேரடியா சொல்லாமே அப்படின்னு முதல் சூத்திரம்தான் பிரமாணம் சூத்திரத்துல சத் சப்தார்த்தம் பிரதானம் இல்லேன்னு நிராகரணம் பண்ணல ஏன்னா அது பண்றதுக்கு இந்த இந்த ஹேதுக்கு சாமர்த்தியம் இல்லை அப்ப அந்த ஹேதுக்கு அந்த சாமர்த்தியம் பிரதானவாதத்தை நிராகரணம் பண்ணி பிரம்மன்தான் சச்சப்தார்த்தம் சொல்றதுக்கு வேண்டிய கேது அந்த சூத்திரத்துல தான் இருக்கு ஆனா அந்த சூத்திரத்துக்கு மேல நீ ஒரு ஆட்சேபத்தை கலப்பிவிட்டால் அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்றதுக்காக இந்த சூத்திரம் அப்ப எப்பேற்பட்ட ஆக்ஷேபம் வரலாம் அப்படிங்கிறத பாஷக்காரால் யோசித்து இந்த மாதிரி வரலாம் அதுக்கு இந்த சூத்திரம் பதிலாக வருது அதை சேர்த்து கோத்து சூத்திரங்கள் எதுப்தம் பிரதானம் அச்சேதனம் சச்சப்த தஸ்மின் ாரிக்ஷதி அப்தேஜசோரிவ இது தது அசது நீ இப்போ சொன்னியே அச்சேதனமான பிரதானம் தான் சத்சப்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது ஐக்ஷதன்னு அது ஒரு உபச்சாரம் ஆபாயுஷந்த தேஜாயுஷல்ல உபச்சாரமாக சொல்லலையா அதே மாதிரி நீ சொன்னியே அது சரியில்லை கவுணச்சேத் நான் அப்படின்னு விட்டா நீ சொன்னது சரியில்லை தஸ்மாத் ஆத்மசப்தா கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும் என்ன பண்ணலாம் ஆத்மசப்திராசிபக் தத்தேஜோஜதேஜோபண்ணம் சிருஷ்டி உதேவ பிரகிருத்தம் சத் ஈஷித்து आहा, हंताह, தாச்சேபேதமிய சேயை அனேஜ்விஷிய நாமே வியகரவீன் ஆசீத் ஆரம்ப சரிக்கடி ததை க்ஷேஜோ அப் அண்ணம் எல்லாம் சிறிய சிருஷ்டி ஆனத்துக்கு அப்புறம் இப்ப மூணு சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கு இல்லையா மூணு பூத்தங்கள தேஜஸ் ஜலம் பிருத்திவினையும் பார்த்து அந்த சத்து இருக்கே அந்த சத்து இன்னொரு தடவை பார்த்துதான் என்ன பார்த்தது சேன் தேவதா ஐஷதா முதல்ல ஒரு தடவை பார்த்தது சிருஷ்டி ஆலோசனை பண்ணியிருந்தது சிருஷ்டி எல்லா சிருஷ்டி இன்னொரு தடவை யோஜனை பண்ணி பார்க்கலாம் என்ன பார்க்கறது இப்ப என்னன்னா இந்த தேவதைகளுக்குள்ள நான் வந்து உள்ளுல பூந்துக்கணும் ஜீவரூபமாக உள்ளுக்குள்ள பூந்தண்டு அதுக்கு மேல பல சிருஷ்டிகளை தயார் பண்ணணும் யாரு செய்யணும் அந்த பதார்த்தம் இருக்கே அது ஜீவனை ஜீவரூபமாக தானே பிரவேசம் பண்ணணும்னு சொல்றது இதுல என்ன தெரியுதுன்னா சச்சப்த வாட்சியமான அந்த ஜீவன் அந்த இந்த ஜீவனுக்கும் ஒரு அபேதம் இருக்கு அப்பதானே அது வந்து நான் ஜீவரூபமாக உள்ளுக்குள்ள அதாவது உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஜீவன் ஆயிடுறது அப்ப ஜீவன் தான் அது ஜீவன்கிற ரூபத்துல இந்த சரீரேந்திரியத்தை வச்சுண்டு உபயோகப்படுத்த உபயோகப்படுத்து சம்சார வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கானே அவன் அந்த சத்து தான் சத்து தான் அந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டு இந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதே இந்த ஸ்ருதி இப்ப பாரு அந்த சத்துங்கிறது பிரதானம்னு வச்சிருந்தால் உன்னுடைய சித்தாந்த அந்த பிரதானமானது ஜீவரூபமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா புரியாதே அது ஜடம் ஜீவங்கிறது சேத்தனம் அப்படித்தானே ஆனா இந்த இடத்துல இந்த உபரிஷத்து சத்து தான் ஜீவரூபமாக இருக்குங்கிறத தெரிவிக்கிறது ஆத்மசப்த பிரயோகம் பண்ணியிருக்கு அதனாலே இந்த சத்துங்கிற சப்தத்தினால பிரதானத்தை எடுத்துக்க முடியாது ஆத்மசப்த திறய் பிரதானம் அச்சேதனம் குணவிய ஈஷித்துக்கல்பியேத்த ததேவ்வா சேயந்தேவதா பராமரிஷேத நதா தேவதா ஜீவம் ஆத்மசேன அபிதத் த இந்த சேயந்தேவதாங்கிறது சச்சப்தினால் சொல்லப்பட்ட அதே பதார்த்தத்தை தான் எடுத்துக்கணும் அது பிரதானமாக இருந்தால் சேயந்தேவதாங்கிறது பிரதானந்தான் அப்ப அந்த பிரதானமானது ஜீவனை ஆத்மா அப்படின்னு சொல்லாது ஆனே இந்த ஜீவரூபமாக உள்ள போந்துக்கணும்னு சொல்றது ஒட்டி வராது ஏன் ஜீவோஹி நாம சேத்தனா சரீராத்தியா பிராணாநாம் ஹாரயிதா ஜீவன்னா யாரு அவனுடையப்படின் சேதனம்தான் சரீராத்தியா சரீரேந்திரிய பஞ்சரத்துக்கு அத்தியக்ஷம் மோசதான் இந்த சரீரம் அவசந்தோடிதான் கேட்கறது அந்த அதனால அத்தியட்சம் பிராணானாம் தாரயிதா அவனதான் ஜீவ பிராணதாரணேன்னு தாது இவனுக்கு ஜீவன் பேர் வரத்துக்கு மூச்சுக்கா தோடின்றிருக்கு இல்லையா பிராணாபான வியாபாரங்கள்லாம் ஆயிட்டு இருக்கேன் அதனால தான் பிராணத்துக்கெல்லாம் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஜீவன் பேரு தற்பிரசித்தேகே நிறுவனாச்சீவன்னா யாதுன்னு கேட்டால் யாருவானு சொல்லுவாங்க இவன் தான் அவன் சேதனன் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கான் சரீரத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கான் அவன் தான் மூச்சு காத்தெல்லாம் விடுறான் எக்க பிராணிதி அப்படின்னு சொன்னா அவன் தான் சொல்லுவான் சகா கதம் அச்சேதனச பிரதானத்த ஆத்மா இந்த ஜீவன் அச்சேதனமான பிரதானத்துக்கு ஆத்மாவாக முடியுமா நானேதான் ஜீவன் அந்த பிரதான சொல்ல முடியுமா ஏன் ஆத்மாஹி நாம ஸ்வரூபம் ஆத்மா ஆத்மானா என்ன ஸ்வரூபம் அச்சேதனசிய பிரதானஸ் சேத்தனா இருந்து ஜீவன் ஒரு அல்பம் அல்பசக்தி அசரவின்னு அது சரியா வருமா தாராளமா வரும் அவுபாதிமான பரிச்சை கொண்டு அப்படினமான தர்மங்கள் சக்திபேதங்கள் இருந்தாலும் ஸ்வரூப ஐக்கியத்தை அந்த பிரம்மம் இருக்கு நானேதான் ஜீவரூபமாக இந்த சரீரத்துல புகுந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லலாம் அகபூ சேதனம் பிரம்மா முக்கியம் ஈக்கியத்து பரிகரிக்கிறது தச ஜீவிக ஆத்மசப்த பிரயோகா உபவத்தியதே இது நம்ம சரியாக இருக்கு அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை முடிச்சுடலாம் ததா இதே சூத்திரத்துக்கு இன்னொரு வியாக்கியா ஆத்மசப்தா அப்படின்னு சொன்னார் ஆத்மசப்த பிரயோகம் எங்க பண்ணிருக்கு ஆரம்பத்துல ஜீவேன ஆத்மனா அப்படிங்குறதுல ஆத்மசப்தம் பண்ணியிருக்காங்க இன்னும் கூட முன்னாடி இன்னும் மேல போய் பார்த்தோம்னா ஆத்மா தத் தொமசி சுவேத கைதோ இன்னொரு சூத்திரர் ஆத்மசப்து பொதுவாக சொல்லியிருக்காரு மொதல் ஆத்மசமா ரெண்டாவது ஆத்மசப்தவான்னு சொல்லலை அப்ப ரெண்டியும் எடுத்துக்கிட்டோம் அவர் நினைக்கிறது முதல்ல சன ஆத்மசும் எடுத்துக்கணும் ரெண்டாவது சன ஆத்மசும் எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாவது சப்தத்தையும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அடுத்த வியாட்சம் தயேஷோரிமா த ஆத்மா திஸ்வேதேதோ இத்த உதகேதோ ஆத்மதிக்கும் இந்த ஆத்மசப்துக்கும் அதுல முன்னாடி சொன்னத்துக்கும் இந்த சொன்னதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லணும் சொல்லலைனா ஒரே மாதிரி இருந்தா அது ஒரு தடவை சொன்னாலே போதும் முன்னாடி என்ன விஷயம் கேட்டா அந்த பிரதானம் ஜீனம் தனக்கு ஆத்மாவாக சொல்லிக்கிறது அதாவது பிரதானத்துக்கு ஜீவன் ஆத்மா பிரதானம் சொல்லுறாரு அது அப்படின்னு சச்சப்த வாட்சம் சச்சப்தத்தினால சொல்லப்பட்டதுக்கு பட்ட பதார்த்தம் இருக்கு அதுவும் அது ஜீவன ஆத்மாவாக சொல்லும் இங்க ஜீவனுக்கு சச்சப்த வாட்ச ஆத்மாவாக உதவி முன்னாடி சொல்றது அந்த சத்து தானே ஜீவன் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா என்ன சொல்றது சற்பதார சத்துல போய் முடிக்கிறது அது அதாவது ஜீவனை நினைக்கிறது அது அப்படியாக அங்க பிரயோகம் பண்றது இங்க எப்படி இந்த சுவேத இவர் உபதேசம் பண்றாரு நீ அதுதான் அது நீ தான் சொல்றதும் நீ அதுதான் சொல்றதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வித்தியாசத்தை கொண்டு இரண்டாவது வியாட்சியான கொடுத்துட்டார் இங்க என்ன சொன்னா சதணிமானம் ஆத்மசப்தியை உபதிஷ அந்த ஆத்மா இருக்கே அந்த ஆத்மானா பத்துனு சொன்ன ஆத்மா அது நீந்தான் ஜீவனுக்கு அந்த ஜீவனுக்கு ஆத்மாவாக உபதேசம் பண்றது இது ரெண்டு விதமான உபதேசம் ரொம்ப அவசியம் அதாவது ஒரு பக்கம் சொன்னாலே போறமே அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாங்க ரெண்டு சொன்னமானு கேள்வ நான் தான் பிரம்மம் பிரம்மே நான் தான் ரெண்டு சொல்லணுமா இருக்கா சொன்னாங்க சொல்லலைன்னா சரி விட்டு விடாது சரியான அபேதம் மிருத் ரெண்டு இருக்க அதுல மண்ணு தான் சொல்லலாம் தான் சொல்ல முடியுமா அபேதம் தான் அபேதமா இருக்கு இன்னொரு பக்கம் இல்ல மண்ணுன்னா அது டடம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனாங்கிறது மண்ணுதான்னு தாராளமா சொல்லலாம் இப்ப இங்க அப்படி இல்லை ஜீவன்ங்கிறது பிரம்மத்தனுடைய ஒரு ஒரு சின்ன விகாரம் அப்படின்னு சொன்னா கூட ஜீவன பிரம்மம்னு சொல்லிடுறாங்க ஆனா பிரம்மத்தை ஜீவன் சொல்ல முடியும் இப்ப ரெண்டு பக்கமும் அவைதத்தை சொன்னாதான் உண்மையான அவைதான் அதுக்காக ரெண்டு சனங்கள் இருக்கு அந்த ஆரம்பத்துல அந்த சத்து ஜீவனை ஆத்மானு சொல்லிடுச்சு அப்போ ஜீவனும் பிரம் பிரம்மமும் ஒண்ணுங்கிறத அதாவது அந்த பிரம்மமே ஜீவாத்மகமாக இருக்குன்னு அங்கே தெரிவிக்குது இப்ப இந்த ஜீவனை பார்த்து நீதான் அது அப்படின்னு உபதேசம் பண்ற அப்போ ஜீவன் பிரம்மாத்மகமாக இருக்கு இதுதான் வெதிகாரம் அப்படின்னு சொல்ற வெதிகாரம் ஒரு ஒரு அதிகரணத்துல தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே அஹம்பை துவசி அப்படின்னு சொல்ற அது ரெண்டு சொல்லணுமா அப்படின்னு விசாரம் பண்ணி ரெண்டும் சொன்னாதான் நமக்கு முக்கியமான அத்வேதம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றேன் அந்த மாதிரி முன்னாடி அந்த சத் சப்தார்த்தம் இருக்கே அதுக்கு ஜீவன் ஆத்மாவாக இருந்ததாக சொல்லப்பட்டது இப்ப ஜீவனுக்கு அந்த சச்சப்தம் ஆத்மாவாக இருக்கிறதாக இங்கு சொல்லப்படுறது இது சச்சப்தார்த்தம் பிரதானமாக இருந்தால் சரியாக வராது அதனால மாத்திக்க வேண்டியனா சச்சப்தார்த்தம் பிரம்மம்னு தான் சொல்லியாக சொல்லியாகத்மத் உபதேஷதி அப்போ நான் ஒரு நியாயம் காமிச்சேனே அப்தேஜத்தோஹோ ஆபஹா தேஜசா அந்த இடத்துல ஐக்கியதா ஐக்கியத கௌனமாக வந்திருக்கு அந்த இடத்துல கௌனமாக வந்திருக்குங்கிறதுக்காக இங்கேயும் கௌனமாக சொல்லணும்னு ஏதாவது நீவோமா இதுக்கு அந்த இதில் வெறிச்சாரம் வேண்டியது அந்த பண்டித லிஸ்ட்டில் தேவதத்தன்கிற பேர் இருக்கு ஆனால் அந்த தேவதத்தனை எனக்கு தெரியும் அவன் பண்டித்தன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லிஸ்டில் இருக்குங்கிறதுக்காக அவனை பண்டித்தனை செய்துக்க முடியுமா வெறு பெரியதான் அவனை பற்றி தெரியாதோ அதுபடியா அந்த முன்னாடி பின்னாடியை பார்த்து இப்படி இருக்கணும்னு ஊகிக்க முடியும் அவருடைய சுரூபம் தெரிஞ்சு கொடுத்தோம்னு சொன்னா அப்புறம் பண்ண முடியாது சந்தேகமா இருக்கிறச்சேன் ஓஹோ அவங்க கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்ணயத்துக்கு அது காரணமா இருக்கும் அத வச்சுன்னு எல்லா இடத்தையும் தீர்மானம் பண்ண முடியாது இங்க முக்கிய கிரகணம் சத்துங்கிறது எப்ப ஆத்மாதான்னு தீர்மானம் ஆயிடுதோ அப்ப தய அப்படிங்கறது முக்கியமானத்தான் சொல்லியா அப்பு தேஜசுன்னு சொன்னா அது ஜடம் ஏற்கனவே நிச்சிதம் ஜடமான பதார்த்தம் பார்க்காது அப்ப பாத்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க கௌனமா சொல்லி வேற வழி இல்லை அதனால விட்டான் அதுக்காகங்கிற இடத்துல கௌனமா சொல்லுங்கிற அவசியம் எதுவும் இல்லை அப்தேஜ வஸ்து விஷயத்துவ அச்சேதனத்துவம் அது விஷயம் ஆயிடு சேதனம்னா கியாதா கியாத்தாதானே சேதனம் அவன் அவன் சேதனம் எதை தெரிஞ்சுக்கிறானோ அது அச்சேதனம் அது விஷயம் அப்பு தேஜஸ் இது எல்லாமே அந்த ததைக்ஷதங்கிற ஈக்ஷணத்துக்கு விஷயமா போயிடுது இதை சுட்டி பண்ணணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா அது அவனுடைய ஞானத்துக்கு விஷயமா போயிடுத்து இல்லையா அதனால அச்சேதனம் அது நல்லா பார்க்க முக்கியமான ஈக்கணம் அதுக்கு சம்பவிக்காது அது மாத்திரம் இல்லையே நாம ரூப வியாக்கரணாத ஊச்சல் நிர்தேஷா அது வேற அதை சிருஷ்டி பண்ணினார்ன்னு வேற சொல்லியிருக்கே அசிரிஜத்தான்னு அதை போய் எப்படி நம்ம ஆத்மான்னு சொல்ல முடியும் அதனால அந்த இடத்துல தேஜ ஐக்ஷத சொன்னாக்க அது ஐக்ஷத கௌனம்தான் சொல்லி ஆகும் நச்சா ஆத்மசப்தவது கிஞ்சித்து முக்கியத்துவ காரணம் அந்த இடத்துல ஈக்ஷத ஐஷதங்கிறத முக்கியமாக எடுத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு காரணம் ஏதாவது காணிக்கணும் ததைஷத ஈக்ஷனம் முக்கியமாகவே இருக்கணும்ங்கிறதுக்கு ஆத்மசப்த பிரயோகத்தை நான் சும்மா ஒரு சமாதானம் சொல்லி வச்சா ஆனா மேல் கொண்டு விசாரம் பண்ணி பாக்கிறேன் திருத்தியாத்தியாயத்துல ஆமா இல்ல திதியாத்தியாய திருத்திய பாதத்தில் அங்க சொல்றபடி பார்த்தோம்னா அந்த தேஜஸ்தும் இும் ஈணம் பண்ணினதாக அர்த்தம் இல்லை இந்த தேஜன் தேவத்தை இருக்கே இந்த தேவதையை தான் தேஜோ ரூபமாக பண்றது அதுவே தான் ஜலரூபமாக இருந்துட்டு பிருத்தியை சிருஷ்டி பண்றது அங்கே எல்லா இடத்துலையுமே அந்த சத்ததாக எடுத்துன்னு போனோம்னு தையோரப்பிச்ச சதிஷ்டி தத்துவபேஷமே ஈக்ஷிதத்துவம் அப்படிங்கிறது மேலே சொல்ல போகிறோம் சதஸ்து ஆத்மசப்தார் ந கௌணம் ஈக்ஷித்திருத்தும் இந்த சூத்திரத்தில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சத்பதார்த்தம் அந்த சத ஐக்ஷத்தன்னு சொன்னால் இந்த ஈக்ஷணத்தை முக்கியமாகத்தான் சரியாகணும் கெளனமாக சொல்ல முடியாது ஏன்னா இது ஆத்மான்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் இங்கே